नम सब दाह्य प्रकाश्य संयोगे सति दा्यम नदी दहिख कूड़ी वस्तु य दह दा, अम युद्ध प्रकाशको अकाश्यम आदमु संयोगे सति दहती प्रकाशयती व्युपदेश ब्रह्मण भ्रागुत्पत्ते जानकर्म संगमो दृष्टान இவர் தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம்னு ஒன்று இருந்தா தானே அந்த விஷயத்தோட சேர்த்து இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னாங்க எல்லாமே ஒன்னு இல்லையே இங்க எப்படி இவரை தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லலாம் அப்படின்னு அவன் அப்ப இவர் சொன்னார் ந அசத்திய கர்மணி சவிதா பிரகாசத்தே இது கத்திருத்தேஷ நீ சொல்றது ஓரளவுக்கு சரியா இருந்தாலும் கர்மசயோகத்தை வச்சுதான் கத்திருத்த அதாவது விவகாரம்னு இல்லை நீ எந்த பதார்த்தக்கும் சேர்க்காம சூரியன் பிரகாசிக்கிறதா இல்லையா கிட்ட பிரகாசிக்கிறது எதைன்னு கேட்கல கர்ம சந்தமே இல்லை அதுவே பிரகாசிக்கின்றே இருக்கு பிரகாசிக்கின்றே இருக்குதுன்னு சொன்னா ஜாகரணப்படியே அந்த கர்த்திருவம் அந்த சூரியனுக்கு ஏற்படுறது கர்த்திருந்தா பிரகாச கர்த்திருத்தம் சொல்லுவோம் பிரகாசத்தை கர்த்திருத்தம்னு சொன்னா அவர் என்னத்தை பிரகாசத்தை உண்டு அவரே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும்போது அந்த பிரகாசத்தத்துக்கு அவரோட கர்த்தாவாக அவர் இல்லாவிட்டாலும் கர்த்தாவாக விவகாரம் ஏற்படுறது அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகறதுக்கு முன்னாடி பிரம்மத்தை சர்வம் ஜானாதி அப்படின்னு சொல்றதுக்கு ஞானத்தில் கர்த்தாவாக சொல்லலாம் நிச்சயமான ஜான இருந்தால் கூட ஞான கர்த்தா அப்படின்னு பிரயோகம் பண்றதுல எந்த கிளேசமும் இல்லை அந்த அஸ்தமே அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு சுமாதான வாஸ்தவத்துல என்ன கர்மானு அடுத்த இதுல சொல்லப்போறாங்க அசத்திய கர்மணி சபிதா பிரகாசே இது கர்த்திருப்பதேசனா ஏவம் அசத்திய ஜான கர்மணி ப்ரம்மண தத் ஐஷத இது கர்த்தியபதேசோபத்தேர்நீஷமம் இது ரொம்ப கரெக்டாக இருக்கு என்னென்னா தத் ஐஷ அப்படின்னு இருக்கு கிம் ஐட்சத்தை அப்படின்னு நான் கோன்னு சொல்லுறேன் கடம் ஐஷத படம் ஐஷத அப்படின்னு அது ஆலோசனை செய்தது அவ்வளோதான் அதோட புரிஞ்சுக்கோச்சு சரி ஆலோசனை எதாவது விஷயமே அப்படின்னு கேட்டால் அதுக்காக மேல கர்மாட்சாணி வீக்ஷ் தர்ம எஸ் உற்பத்தி ஈஸ்வர விஷயோனீ நாமீர்ஷே நீ சொல்றபடி கர்த்தாக அந்த ஈஸ்வரனை சொல்லணுமே அந்த தியானத்துக்கு விஷயம் சொல்லியே ஆகணும் பிரபஞ்சோற்பத்திக்கு முன்னாடி விஷயமாக எதை சொல்றது அப்படின்னு நீ கேட்ட ஆனா பிரபஞ்சோற்பத்திக்கு முன்னாடி விஷயம் உன்கிட்ட இருக்கு என்ன இருக்கு இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகறதுக்கு முன்னாடி என்ன என்ன என்ன ரூபத்துல இருந்தது அவ்யாகிருத ரூபமாக இருந்தது சர்க்காரியவாதம் இந்த ஜெகத் ஜெகத்து உற்பத்தியாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரூபத்துல இருந்து அந்த ரூபந்தான் நம்ம அவித்தேன்னு சொல்றோம் அவித்யே மாய பத்தினு சொல்லக்கூடிய ஒரு ரூபம் இந்த மாயையோ அவித்தையோ எது இருக்கிறோ இதுதான் அந் அவர் அவருடைய தியானத்துக்கு விஷயமாக இருந்தது அதை சொல்றதுக்காக அது எப்பேற்பட்டது அந்த மாய தத்துவ அன்னத்யாம் அனிருவசன் தத்துவம் அப்படின்னு சொன்னாக்க வாஸ்தவம் வாஸ்தவமான ரோகத்தை தத்துவம் சொல்றது இதுதான் அந்நன் அந்நத்துன்னு சொன்னா வாஸ்தவம் இல்லாதது அதாவது இல்லவே இல்லாததுன்னு இங்க நான் சொல்லக்கூடிய இந்த பதார்த்தம் இருக்கு இது தத்துவேன அந்நிய அநிருவச்சனிதன் அவர் என்னத்தை பார்த்தார் அவருடைய தியானத்துக்கு விஷயமான பதார்த்தம் கர்மகாரகமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் விஷயம் உண்மை இல்லை சத்தியமாக இல்லை சத்தியம்னு அதை சொல்ல முடியாது அதே சமயத்துல சசகர்தன் போல இல்லவே இல்லைங்கிறதையும் சொல்ல முடியாது வந்தாசுரன் சொன்ன அப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு பாக்குறது இருக்கவே இருக்காது பரவசா சத்தியம் இல்லை அப்படி இருக்கு அப்ப என்ன ஆச்சு இந்த ரெண்டுக்கும் மத்தியத்தில் இருக்கக்கூடியது இருக்க அமீர்வசன்யம் இதுதான் முதல் கடவுள் வருதுன்னு நினைக்கிறேன் விஷயத்துல அநிறுவனில்லை இது இதை பத்தி சொல்ற இதை பத்தி சொல்றார் இந்திய சர்வ பிரபஞ்சமும் உற்பத்தி ஆகறதுக்கு முன்னாடி அதனுடைய ஒரு ரூபம் இருந்தது அந்த ரூபத்தி இது விசேஷம் இத நாமரூபேன்னு சொல்ற நாமரூப்பேன்னு சொன்னதுனால ஏன் நாமரூபேங்கிற பதத்தினால இந்த அவசியத்த உண்மை வாஸ்தத்துல சம்பிரதாயம் எப்படி வியாக்கியானம் பண்ணும் போது இது என்னதுன்னு சொன்னா அவசியதான் அஸ்வாமி சுவாமி அனிர்வச்சனேன்னு ஆரம்பிச்சு வர்ணிக்கப்படக்கூடிய என்ன இதான் வித்தியான படம் பாடல் ஏதோ பாசியெல்லாம் போட்டிருக்கூன்னு ஏன் சொன்னார் ஒரு குலாலன் குண்டு பண்ண குண்டு பண்றான்னு சொன்னா அவங்க ஒண்ணும் புதுசா ஒரு வஸ்துவ சுஷ்டி பண்ணிடல இந்த கடம் உற்பத்தி ஆகறதுக்கு முன்னாடி வேற ரூபத்துல இருந்தது இவன் இந்த ரூபத்திலே அதை தெரியும்படியாக செய்யினான் இதுதான் சத்காரியவாதத்தினுடைய ஒரு தாராசம் அவன் இல்லவே இல்லாத ஒரு பதார்த்தத்தை புதுசா சிருஷ்டி பண்றாங்கிறது இல்ல வேற ஒரு ரூபத்துல இருந்ததை வேற ஒரு ரூபமாக மாற்றலாம் மண் ரூபமாக இருந்ததை இப்ப கட ரூபமாக ஒண்ணுமே இல்லாம புதுசா சிருஷ்டி சாத்தியமே இல்லை வேற ரூபத்துல இருந்த ஒரு பதார்த்தத்தை வேற ஒரு ரூபத்துல மாத்துறதுங்கிறத சத்காரியவாதம் பந்துவாக இருக்கிற ஒரு பதார்த்தத்தை அதை ஒரு விதமா பண்ணி ஒரு வஸ்திரமாக அதே மாதிரி மண்ணாக இருந்ததை கடமாக மாத்த இப்ப கடமாக மாத்தினத்துக்கு அப்புறம் அதுக்குற பேரு ஒரு விதமான ரூபம் அப்ப என்ன சொல்றோம்னா இது வியாக்கிருத நாம ரூபம் நாம ரூபே இது ஹடங்குற பேரு அந்த ரூபம் இது ரெண்டும் இப்போ வியாக்கிருதமாக ஆயிருக்கு இது வர்றதுக்கு முன்னாடி மண் ரூபத்துல இருந்தது அதுக்கும் இந்த நாம ரூபம் சொல்லலாம் அப்ப என்ன சொல்லுவோம் அவ்யாக்கிருதே நாம ரூபே இந்த கடங்கிற ரூபமும் சப்தமும் இப்படி ஆகறதுக்கு முன்னாடி அவ்யாகிருதமாக இருந்தது அப்படின்னா மண் ரூபத்துல இருந்ததுன்னு இருக்கும் அவ்யாக்கிருதமா இருந்தா ஒண்ணுமில்ல வேற ஒரு ரூபத்தில இருந்தது இல்ல மண்ணாக இருந்ததுன்னு நடக்கும் இது வர்றதுக்கு முன்னாடி அந்த மண்ணுக்கு இப்ப என்ன பேர் வந்தது அவ்யாக்கிருதே நாம ரூபேன்னு சொல்லக்கூடிய பதார்த்தம் என்னன்னா மண்ணுதான் அப்படி ஒரு தனியா ஒரு ரூபத்துக்கு ஒரு பிரமாணமும் இல்லை என்ன இருந்ததுன்னா மண் இருந்தது அந்த மண்ணுக்கு வியாக்கிரதம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஹட்டத்தினுடைய உள்ளம் இப்ப சர்வ பிரபஞ்சத்தின் சொல்லணும் ஏதோ கடம்பட்டம் சொன்ன போறாது இல்லையா சர்வ பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணும் அப்ப என்ன சொல்லலாம் இப்ப வியாக்கிரதமாக இருக்கக்கூடிய எல்லாமே அவ்யாகிருதமாக இருந்த போது சொல்லும் போது அந்த அவித்யங்கிற அந்த மூல அவஸ்தை இருக்கு அந்த அவஸ்தைக்கு நாம ரூபேங்கிற பேரு வெறும் நாம ரூபில அவ்யாகிருதே நாம ரூபேன்னு சேர்த்து அதை சொல்றாங்க வெறும் நாமரூபேன்னு சொல்லிட்டு அது அர்த்தம் இல்லை ஏன்னா இந்த நாமரூபம் அந்த சமயத்துல இல்லை அவ்யாகிருதே நாம ரூபேன்னு சொல்றதுனால இந்த நாமரூபத்தினுடைய பிராகவஸ்தா இதே தான் வேறு இடத்துல பாஷியத்துல ஜெகத பிராகவஸ்தான்னு சொல்றாங்க இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அவஸ்தையானது அதுதான் அவ்யாதக நாகரூபா தீர்ஷி தேர் எதுக்காக போய் ஆலோசனை பண்றார் வியாக்கரணம் பண்ணணும்னு நினைக்கிறார் இப்ப அவகமாக இருக்கு இதை நாம பிரபஞ்ச ரூபமாக மாற்றி குலானன் ஜெகத்தை அந்த மண்ணை கடமாக மாத்துறா மாதிரி இதை நாம பிரபஞ்சமாக மாற்றி திருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற இச்சையோடு இருக்காரு இந்த பரமாத்மா அதனால இந்த பதார்த்தம் என்னது இந்த பதார்த்தம் தான் அவித்யா மூல அவித்யா ஆக என்ன ஆச்சு அந்த தியானத்துக்கு பிரபஞ்ச சிருஷ்டி ஆகறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனுடைய அந்த ஞானத்துக்கு விஷயமாக எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு குருபட்சி கேட்டான் இருக்கு அந்த ஜெகத்துதான் இல்லையை விட ஜெகத்துக்கு காரணமான ஒரு பதார்த்தம் அங்க இருக்கு அதத்தான் கவித்யேன்னு சொல்லலாம் அபியாச்சன இப்படி சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தம் அந்த பதார்த்தம் பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய பிராக அவஸ்தா இந்த பிரபஞ்ச வரத்துக்கு பூர்வம் இருந்த அது ஒரு அவஸ்தை அந்த பதார்த்தமானது ஈஸ்வரனுடைய அந்த ஞானத்துக்கு விஷயமாகிறது ஞானத்துக்கு விஷய சம்பந்தம் ஏற்பட்டுருக்கு அதை வச்சுட்டு தாராளமா அவர் சர்வஜாத்தின் சொல்லலாம் அதுக்கப்புறம் வேற ஒரு காரணம் சொல்ற இந்த ஈஸ்வரனை போய் அசர்வ்ஜம்னு நீ தான் சொல்லுவ யாரும் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டால் நீ சாங்கியம் யோகசாஸ்திரங்கிறது கிட்ட கிட்ட உன்னுடைய பிரக்கிரியில்தான் போகிறது சுஞ்சந்தான் வித்தியாசம் ஈஸ்வரனை ஒத்துங்கு காரணம் எஸ் பிரசாதி யோகினாமப்பதீட்டான விஷயம் பிரத்யம் ஜானமிச்சு யோகசாஸ்திர விதாக அந்த யோகசாஸ்திர வித்து என்ன சொல்கிறா இந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த சாமானியப்பட்ட யோகிகளுக்கே அசீதான விஷயமான ஜானங்கள்லாம் வருதுங்க அவருடைய அனுகிரகம் வேசத்தினால இவ்வாறு பேர் சர்வஜித்வம் வருதுன்னு சொன்னா அந்த அனுகிரகம் பண்றவருக்கு சர்வஜித்வம் இல்லைன்னு சொல்றது சாகசம் கிமு வக்தவியம் தத்த நித்திய சித்தத்தை ஈஸ்வரத்த சிருஷ்டி ஸ்திதி சமதி விஷயம் நித்தியம் ஜானம் போகிறது அவருக்கு தியானம் இல்லை இவ்வாறு அவருடைய அனுகிரகத்தினால் தியானம் வர முடியுமா அதனால் கொடுக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு சர்வஜித்வம் இல்லை அப்படின்னு சொல்றது சரி quería... ஆஹ்